قال الله تبارك وتعالى في كلامه العظيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا لا تلهيكم معمول عليكم ولا اولادكم عن ذكر الله فَمَنْ يَفْعَلْ ذَٰلِكَ فَوْلَا يَتَوَلَّهُ الْمُكَذِّبُونَ وَقَالَ تَعَالَىٰ أَيْضًا قُودُوا آلَ فرعون إلى نارٍ وقودُها الناس والحجارة عليها ملائكةٌ غِلَاظٌ شِدَادٌ لا يعصون الله ما امرهم ويفعلون ما يؤمرون وقالت تعالى ايضا من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه ولن نجزيهم اجرهم بما كانوا يعملون صدق الله الذي قال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن راعيتكم والمرأة راعية لبيت زوجها وهي مسؤولة صدق رسول الله صلى الله عليه وسلم மதிப்புக்குரிய மேல சகோதரிகளே முயற்சியில அவன் விரும்பக்கூடிய ஒரு நல்ல முயற்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லா தலைகளில் தந்திருக்கிறார் அந்த ஆரம்ப முயற்சியில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹலைகளில் தந்தார் சகோதரிகளே வாழ்க்கையில சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் இவைகள் தான் திருப்தி அவனுடைய சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்குமோ அப்படியா கொஞ்சம் நல்ல காரியங்களில் நல்ல காரியங்களை செய்வதற்கு அல்லா எங்களுக்கு சந்தர்ப்பங்களை தருவதும் அப்படியா கொஞ்சம் நல்ல காரியங்களில் எங்களுடைய நேரங்களை காலங்களை செலவழிப்பதற்கல்ல வாய்ப்புகளை சூழலை உண்டாக்கி தருவதும் இது அல்ல எங்கள் மீது செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிருப்பை அல்ல எங்கள் செய்ய எங்கள் மீது செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயமாக இருக்கின்றது இன்னைக்கு துனியாதார்கள் துனியாவுக்கு வந்து சந்தோஷம் உடவைகள் இல்லாதவங்க இதே போல உலகத்துடைய சொத்துக்கள் உலகத்துடைய வஸ்துக்கள் அது அது அவங்களை வந்து அடைய அடைய அது கிடைக்க கிடைக்க சந்தோஷம் உண்டா கொண்டு இருக்கின்றது இவைகள்ற்காலிகமானது இவைகள்ரியா புறே ஆனால் இந்த உலகத்துடைய வத்துக்கள் இருக்கின்றவை அகலத்துடைய வாழ்க்கைக்கு முன்னால இந்த துனியாவும் துனியாவில இருக்கக்கூடிய அத்தனை வசுக்களும் இது மிக சொற்பமான மிக அற்பமான அதாவது மதிப்பு மற்ற வசுவாக இருக்கின்றது நிரந்தரமான அழியாத முடியாத அந்த வாழ்க்கையோட இந்த உலகத்துடைய பொறுமதியும் மற்றது தான் சகோதரிகளை கிடைக்குமோ நிரந்தரமான வாழ்க்க அமையுமோ அப்படியே கொண்ட நல்ல காரியங்களை அந்த அடிப்படையில் அல்லா சுப விசேஷமாக இந்த காலம் நாளுக்கு நாள் புதிய புதிய பாவங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலம் மனிதனாக்கூடிய மனிதன அல்லாவிட்டும் தூரமாக்கூடிய ஆசிரத்தை மறக்கடிக்கக்கூடிய புதிய புதிய பாவங்கள் புதிய புதிய பாவங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல இந்த சூழல்ல அல்லாவின் பக்கம் திருப்பூடிய ஆதரவத்தின் பக்கம் திருப்பக்கூடிய நல்ல காரியங்களை தீர்ந்து சந்தர்ப்பங்களை தாரான் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தெரியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் இந்த உலகத்துடைய வெளிரங்கத்தை விளங்கி துணியாவுடைய வெளி ரங்கத்துல எங்கட பார்வைக்கு விளங்கக்கூடிய லாபங்களையும் விளங்கி இருக்கிறோம் இந்த துணியாவுடைய வெளிரங்கத்தை விளங்கக்கூடிய விளங்கி வச்சிருக்கிறோம் உண்மையான லாபம் உண்மையான நஷ்டம் துணியால இல்ல அது ஆக்கிரத்தில தான் இருக்கு அந்த லாப நஷ்டங்கள் எல்லாம் பார்வைக்கு மறைச்சி வச்சிருக்கிறான் ஆக்கிரத்துடைய லாபங்கள் கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றது பார்வைக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையானது கண்ணுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறதோ இது பொய்யானது போலியானது அதனால தன் குரான் அல்லா சொல்றான் உலக வாழ்க்கையுடைய வெளியங்கத்தை இந்த மக்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள் விஷயத்தில் இந்த மக்கள் மறந்தவர்களாக மறவியாளர்களாக இருக்கின்றார்கள் ஆகிரத்துடைய லாப நஷ்டங்கள் பாமிக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றது துன்ப நஷ்டங்கள் என்னோட பார்வைக்கு அந்த உண்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை பத்தி அந்த வாழ்க்கையை நாங்க கண்ணாட பார்க்க இல்ல ஆனா அது ஆண்ல அந்த ஹரீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆசிரத்துடைய அந்த மறைவு அந்த வாழ்க்கையை பற்றி பிரான் ஹரிசில் சொல்லப்பட்டிருக்கின்றது இதுக்கு சொல்றது கபருடைய வாழ்க்கை சொல்லி கபர் என்று சொல்றது செய்திக்கு சொல்றது வார்த்தையை கருத்து செய்தி அப்ப இதில் அந்த செய்திகள் மௌத்துடைய விஷயம் மவுத்துக்கு பின்னால் தவறு விஷயங்கள் கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் குடிவாக சொர்க்கம் நரகம் சொர்க்கத்தில் உள்ள இன்பங்கள் நரகம் நரகத்துடைய துன்பங்கள் அங்குள்ள தண்டனைகள் வேதனைகள் இதெல்லாம் இருக்கின்றதை இதெல்லாம் எதிர்க்கல பதிவு செய்யே இதெல்லாம் எங்களுக்கு எட்டி வைச்சிருக்கிறார் எங்களுக்கு அந்த செய்திகளை எடுத்து சொல்லிருக்கிறார் சகோதரிகளே அது ஒன்று இது வாழ்க்கை சொல்லப்படும் அடுத்தது நபர் என்று சொல்றது நபர் சொல்றது கண்ணுக்கு விளங்கக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கையை இந்த கண்ணுக்கு விளங்கக்கூடிய வாழ்க்கையை முன்வைத்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேர் நஷ்டவாதியானார்கள் அவர்கள் அத்தனை பேர் நஷ்டவாதிகளாக போனார்கள் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அல்லா ரசூலுடைய செய்திகளை அல்லா ரசூலால் அல்லாஹ் ரசூலால் சொல்லப்பட்ட அந்த செய்திகளை நம்பி அதை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் வெற்றி பெற்றார்கள் யாரெல்லாம் அப்படி இந்த காலங்களில் வாழ்வார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் மறைத்து வைத்திருக்கின்றார் இன்பங்கள் நிரந்தரமானது ஆக்குறத்துடைய துன்பங்கள் நிரந்தரமானது அவைகளை அல்லாஹாலுக்கு மறைத்து வைத்திருக்கின்றார் கண்ணியாவுடைய வாழ்க்கை அதாவது கண்ணுக்கு விளங்காத பார்வைக்கு மறைவாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அது ஒரு வகையான பைத்தியமாக இருக்கும் ஒரு வகையான மடத்தனமாக முன்னைக்கூடிய இந்த உலகத்தை முறையில அனுபவிக்கலும் ஆனால் இந்த உலகத்தை அனுபவிக்காம இருக்கிறாங்களே பெரிய மடையர்கள் உலகத்தை அனுபவிக்க தெரியாது நடக்காதீங்களை கண்ணுக்கு விளங்கக்கூடிய அந்த துனியாவை முன்வைத்து வாழக்கூடிய பார்த்து உண்மையிலேயே இல்லாதவனை அமால்கள் இல்லையோ எவனுடைய கவலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ துன்யாவுக்கே தன்னுடைய முழு நேரத்தை காலத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறாங்களோ யாரு துணியாவை காத்து கொண்டிருக்கிறாங்களோ பரதாபட வேண்டியவங்க அவங்க தான் உண்மையிலேயே பரதாபத்துக்குரியவங்க அவங்க அவங்க இந்த கொஞ்ச நாள் உலகத்துடைய வாழ்க்கையில ஏதோ அற்பமான சொற்பமான சில இன்பங்களை அவங்க அனுபவிச்சுட்டு நிரந்தரமான வாழ்க்கையில கஷ்டப்பட போறாங்க சகனாத்துல கஷ்டப்பட போறாங்க நபருடைய வாழ்க்கையில எத்தனை ஆயிரம் வருஷமோ அவ்வளவு கால கஷ்டப்பட போறாங்க மஷருடைய மைதானத்துல கஷ்டப்பட போறாங்க பாலத்துல கஷ்டப்பட போறாங்க ஒவ்வொரு கஷ்டத்திலையும் கஷ்டப்பட்டு முடிவாக ஜஹன்னம் பயங்கரமான நரகத்துக்கு போய்ட்டு அவங்களால அவங்களுக்கு பயங்கரமான தண்டனைகள் கொடுக்கப்பட போதே அந்த பயங்கரமான இடத்துல கஷ்டப்பட போறாங்க அப்ப பரதாபத்து ஒருத்தர் துணியாவுடைய விஷயத்துல பரதாபட ஒவ்வொருத்தரையும் ஆசிரத்துடைய விஷயத்துல பரதாகப்படுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் பாருங்களே உடுக்குறது சரியா உடுப்பில்லாம இருக்கிறாங்களே இருக்கிறது சரிய வீடுல்லாம இருக்கிறாங்களே அவங்களோட உறுப்பு கிழிஞ்சே தலையை உடுப்பு கொடுத்திருக்கிறாங்களே இப்படி இதுவரை பார்த்து நாங்க பரதாபடுறோம் தவறில்லை ஒரு மனிதனுடைய கஷ்ட நிலைமைகளை வச்சு பரதாக்கப்படுறது அவங்களுக்கு எங்களால் ஏல்பான உதவிகளை செய்யறது அதுக்கெல்லாம் நன்மை தருவான் நிச்சயமா நன்மை தருவார் அதே நேரத்துல நாங்க உண்மையிலேயே பரதாகப்பட வேண்டிய விஷயம் எது ஒவ்வொருத்தருடைய ஆதரத்தை பத்தி நாங்க இதே நிலவையில திடீரென திடீரென்று போறாங்க முன்னாள் ஒரு சகோதரர் கரைய திறக்கிறதுக்கு வந்தார் கரைய திறந்தார் ஒரு சகோதரர் இருந்து மையத்து வந்தது வீட்டுக்கு உறுப்போடே ஜனாந்தா வீட்டுக்கு வந்தது காலையில் எட்டு மணிக்கு போனால் மையத்து வருவதுல அமால்கள் இல்லையோ யாரிடத்தில் தொகுத இல்லையோ யாரிடத்தில் நல்ல அலாசல் இல்லையோ உண்மையான சம்பாதிக்கும் உதவி செய்ய இல்லாத உதவி செஞ்சு கஷ்டமா உதவி செஞ்சு அடிச்சுட்டு மேல ச உண்மையிலே இன்றைக்கு பரதாபத்துக்குரியதா அதிகமான பெண்கள் பரதாபத்து மேல அந்த சாரி மார்களே சோதனை மனிதன்ட துனியா இல்லாம இருக்கிறது நஷ்டம் இல்ல துனியா இல்லாம இருக்கிறது கவலைக்குரிய விஷயம் அல்ல தீன் இல்லாமல் இருக்கிறது தான் கவலைக்குரிய விஷயம் நபியுடைய இரவு பகலான கவள அதுவா தான் இருக்குது நபி दीनல்லாஹ்வவ பத்தி தான் கவள பட்டு கொண்டிருந்தார் الدنيا இல்லவங்களை பத்தி கவள பட இல்ல সাহাবাங்களுக்கு சொன்னாங்களே கல ஃபக்ரா அலைக்கும் வலாக்கின் அக்ஷா அன் துபஸ்ஸு அலைக்கும் அல் દુنيا கம அபுதி த ஃபலமன் كان கபலكم فت تناஃபத்துஹா கம تناஃபத்துஹா فتஸ்பலி காக்கும் கம அகலத்து உங்களோட விஷயத்தில சொன்னாங்க எனக்கு பயம் ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வசதி வாழ்க்கை பயமா இருக்குது உங்களுக்கு செல்வங்கள் விரிவாக்குவதை ஏன் பயப்படுகிறேன் தெரியுமா இந்த துணியா இந்த சொத்துக்கள் இந்த வசுக்கள் உங்களை பராசாக்கி விடுமோ தீனை விட்டும் ஆகத்தை விட்டும் விட்டும் அமலே விட்டும் உங்களை ஜீனுக்கு இந்த துணியா தடையாக அமையுமோ துனியா வசதி வந்து அந்த வசதியின் காரணமாக அந்த வசதி உங்களை பாவத்தை செய்ய வச்சிடுமோ சராத்த செய்ய வச்சிடுமோ நன்மைக்கு தடையாக இருக்குமோ நீங்க துனியாவில் மூழ்கி போயிருவீங்களோ பயம் தான் எனக்கு இருக்கிறது அப்படி நீங்க துனியாவில மூழ்கிட்டீங்க மூழ்கிறது உங்களோட நாசத்துக்கு உங்களோட அழிவுக்கு காரணமாக அமையும் எப்படி உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க அவங்க அழிவுக்கு காரணமாக அமைந்ததே இதுதான் இந்த துணியா இந்த வஸ்துக்கள் தான் அவங்க துனியாவில் அவங்க துனியால அந்த துணியாவுடைய சொத்து செல்வங்கள் அந்த துணியாவுடைய ஆடம்பரங்கள் அது அவங்களை ஆசிரத்தை மறக்கடிக்க வைத்தது நல்லா மாற்றமான காரியங்களை செய்ய வைத்தது எனவே அவர்கள் நல்லா மாற்றமான காரியங்களை செய்ய ஆரம்பித்ததுனால அவங்களோட அழிவுக்கு அது காரணமாக அமைந்தது சகாபாக்களுக்கு சூழ்ல்லா சொன்னா புத்தி மறியுது எனக்கு பயமா இருக்குது உங்களோட விஷயத்துல என்ன பயம் வசதி வந்து நீங்க அந்த வசதி உங்களுடைய உங்களோட காரணமா அமையுமோ என்ற பயம் தான் என்னை இருக்கிறது சொல்லலாம் நபி நபிக்கு முன்னால சகாபாக்கள் மயங்கி விழுவுதுன்னு சூழ்லாக்கு விளங்குது நபிக்கு விழுந்தது அப்படி எல்லாம் விளங்கியும் கூட ரசூல் அதை பற்றி பெஸ்ட்டா கவலைப்படையில் அந்த கஷ்டங்களை சமாளிச்சுக்கோங்க அந்த கஷ்டங்களை பொறுத்துக்கோங்க சொன்னாங்களே ஒளிய அதுக்கு மாற்றமான வார்த்தைகள் அந்த சூழ்நா சொல்ல தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறது நல்லா விலங்குகிற சூழ்நாவு தந்த பிள்ளைகள் படுற கஷ்டம் தனக்கு விரங்குது நல்ல தந்த மனைவிமார்கள் படுற கஷ்டம் தனக்கு நல்லா விறங்குது மனைமார்களோட சரியான உடுப்புகள் இல்லாமல் இருக்கிறது நகனட்டுகள் இல்லாமல் இருக்கிறது சின்ன குடிக்க இல்லாமல் இருக்கிறது அவங்க படுற கஷ்டங்கள் நல்ல நபிக்கு விளங்குது அந்த பார்வைக்கு விளங்குது அப்படி விளங்கின நேரங்களிலையும் அப்படி விளங்கி கொண்டிருக்க கூடிய நேரத்திலையும் என்ன சொன்னாங்க பொறுத்துக்கோங்க இந்த கஷ்டங்களை சமாளிச்சுக்கோங்க இந்த கஷ்டப்படுறது நீங்க பொருக்கம் தயாராக இந்த கஷ்டங்களால இந்த ஒவ்வொரு சிரமத்தாலையும் அல்ல அவங்களுக்கு ஆபத்துல அந்தஸ்துகளை தரப்போறான் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஆறுதல் படுத்தி நாங்களே ஒழிய அவங்களோட துணியாவுடைய நிலைமையில பத்தி பெருசா கவலைப்படையில் அமளி பா அல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க வீடு விரைவில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அல்லா இருக்கக்கூடிய தாராளமாக பெரிய அமைப்புல வருவது கவலைப்படுவனும் அததான் முதலாவது எங்களோட ஆசிரத்தை பத்தி நாங்க கவலைப்படணும் அதே போல மக்கள் உங்களுடைய ஆபிரத்துடைய விஷயத்தை நாங்க கவலைப்படுவோம் இதுதான் உண்மையான கவலை நபியுடைய உள்ளத்தை இந்த கவலை அதுதான் எல்லா நேரத்திலயும் யோசனை தான் யோசிச்சு கொண்டே இருப்பாங்க உள்ளத்துல எந்த நேரம் கவலை மூலையில எந்த நேரம் யோசனை ஆனா முகத்தை பார்த்தா மலர்ந்த முகம் சிரிச்ச முகமாக இருக்கும் நரகம் போகூடாது என் உண்மைத்துல யாரும் நரகம் போக கூடாது யோசனை இந்த மக்களுக்கு என்ன எப்படி இதைக்குமோ அல்ல சொல்றானே நபியே இந்த மக்கள் குறான ஏற்றுக்கொள்ள அந்த கவலையிலே நீங்க மௌசா போயிருங்க போல வர உயிரை போக்கிக் கொள்வது போல வேண்டியது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரசிகர்களாக செல்லாறு சில கவலைப்படக்கூடியவங்களால் பெண்ணிய மேலாண் காய்மார்களே சபோதரிகளே எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் பகானுவாராவுக்கு நாங்க நன்றி செலுத்தோனும் எங்களுக்கு அல்லா இப்படியாக பங்கெடுக்கக்கூடிய பாக்கியும் திட்டங்கள் போட்டு முயற்சிகள் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய கால கட்டத்தில் இஸ்லாச பாதுகாக்கணும் முஸ்லீம்களை பாதுகாக்கணும் உங்கள் உலக மக்களுக்கு இதை கிடைக்கணும் என்ற சிந்தனையோட என்ற கவலையில முயற்சி செய்யறவங்களுக்கு அல்ல எவ்வளவு பெரிய செய்வார் நல்ல முயற்சிகளை தாய்மார்களை தான் எங்களுக்கு கண்ணியம் அது தற்காலிகமானது வரைக்கும் கண்ணியும் மக்கள் மதிப்பாங்களை பிரிஞ்சிருமோ அன்றைக்கு மக்கள் மதிக்கிறது இல்லாமல் போயிடும் பெரிய அமைப்புல உள்ள ஒருவர் குறைஞ்ச போச்சு நீ அடிக்கடி உங்களோட தரவை பேப்பாங்க உங்களte அப்படியே இருந்ததனால இப்ப உங்களுte இருந்தது இல்லாம போச்சு அதனால இப்ப தொடர் பலம் குறஞ்சி போச்சு இதுதான் الدنيا தஹல இந்த புத்து மண்ணுடைய ஹல செய்தான் দুনিயத்துக்குரிய மேல அந்த சகோதரிலே தாய் மார்களே அல்லாஹ் சுப்ஹானுவத்தால दीनை வெச்சு மதி கிரா दीनை வெச்சு கண்ணியப்படுத்துறான் அது ஆனாம இருந்தாலும் சரி பெண்டா இருந்தாலும் சரி பாக்குறது ரொம்ப கோலமான கருப்பு அமானவங்களா இருந்தாலும் அவங்களோட தோல் கருப்பா இருக்குது அவங்களோட வாக்கு பாக்குறது கோலமாயிருக்குது ஆனா அவன் தபுவல் இஹ்லாஸ் இதுவரை இருக்குமேடா அல்லாஸ் வகான் அவட அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தன்மைகளை வச்சு அவங்களோட உறுப்புகளை வெளியாக அந்த மேலான பிரகாசமான அமால்களை வச்சு அல்ல அவங்கள ரொம்ப கோலம் உடு சரியான அதாவதுக்குரிய அதை இதை கொண்டு கிடைச்ச கண்ணியம் தீன கொண்டு கிடைச்ச கண்ணியம் பார்க்கறதுக்கு நல்லா வாக்கு போக்கா இருக்கிறாங்க அதனால அவங்கள மதிக்கிறாங்க அந்த பசுந்த வச்சு அவங்களோட அந்த நிறத்தை வச்சு மதிக்கப்படுற மதிக்கப்படுறாங்க அந்த வெளிரங்க அந்த வசதி வசதி வாய்ப்புகளை வெச்சு அது இன்னொன்னு இன்னொருத்தந்த பொத்தா இருக்கையிலும் இருக்கணும் இன்னொருமா இருக்கையிலும் நகை நாட்டுகளா இருக்க அடுத்த உட்கிற நகையை எடுத்துக்கொண்டு போறான் மக்கள் இவ அந்த நகையை வெச்சு மதிக்கிறாங்க பொம்ல போட்டுக்கொண்டு வந்திக்கிற நகைகளை பாருங்களே பெரிய பாட்டி போல பாக்குறவங்களுக்கு தெரியாது இது பிச்செடுத்து கொண்டு வந்ததே எடுத்து நகவிலுக்கு எடுத்துக்கொண்டு போறாது அவரு போயிட்டு ஏதோ ஒரு பங்கு போறாரு மக்கள் அந்த வாகனத்தை வச்சு அவரை மதிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது கொண்டு வந்தது சகோதரிகளே இதுதான் துன்யா இன்றைக்கு துணியாட ஹாலாத்துகளை நான் உங்களுக்கு சிலேட்ட கூடிய கண்ணியம் மதிப்பு வெளிதங்க பேச்சு தான் நீங்க உங்கள கண்ணியத்துக்குரியவங்க தங்கைக்குரியவங்கதான் அந்த அடிப்படையில அல்லாஹ் சுபஹான் இப்படியா நடக்கும் இந்த ம இந்த வாராந்தி தாலி இதுல கட்டாயம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களும் பேச்சுக்கள் பேசப்படும் நடக்கும் பெண்மனை தீனுடைய பேச்சுக்களை பேசுவாங்க அல்லவுடைய போல பாதையில போட்டு யார் தயாரித்து உற்சாகப்படுத்துவாங்க செயர்கள் கேட்பாங்க இது ஒரு நாள் ஒரு அவருக்குள்ள நட முடியும் என்ன வேலை வெட்டி இருந்தாலும் பெண்களுக்கு வேலை வெட்டிகள் கூடுதல் போல பெரிய மகல்லா வேலை ராத்திரி அப்படின்ற ஒரு அமைப்புகள் இல்ல அவங்களுக்கு கிழமைக்கு ஒரு நாள் ஒரு அவர் இப்படி நடக்கும் வெளியில அது போல மக்கள் எல்லா நாள்களையும் நாள்கள்லையும் அவங்க வீட்டுல நீனுடைய சூழலை உருவாக்கணும் வீட்டுல ஒவ்வொரு நாளும் தாலிம் வாசிக்கணும் தீனுடைய பேச்சுகள் பேசப்படணும் பிள்ளைகளோட இருந்து பிள்ளைகளுக்கு தர்மியட் கொடுக்கப்படணும் பிள்ளைக்கு நல்ல புத்திமதிகள் சொல்லப்படணும் பிஞ்சி உள்ளங்கள் அதாவது பிஞ்சி உள்ளங்கள்ல சுருக்க பதுங்கிறது விஷயங்கள் பிள்ளையோட பேசுகிற சில விஷயங்கள மௌத்த பத்தி ஆப்ரத்தை பத்தி என்னுடைய விஷயங்களை பேசக்கூடிய உள்ளது அப்படியே அந்த கல்லுல எழுதின மாதிரி அப்படியே பதுங்கிடுது அவர் சின்ன வயசுல அந்த பிள்ளையோட உள்ள அல்லாவுடைய மகத்துவத்தை அல்லாவுடைய பயத்தை ஆக்கிரத்துடைய சிந்தனைய சொற்கத்திலே ஆசைய நரணத்துடைய பயத்தை இந்த துணியாவுடைய அற்பத்தன்மையா இந்த துணியாவுடைய சிறிய இந்த சின்ன வயசுல பிள்ளைகள உள்ளத்தை நாங்க பகிய வச்சிட்டோம் என்ற வளர்ந்து வரக்கூடிய இந்த பிள்ளை சீரே பிள்ளைகளாகிறது இந்த பிள்ளையில கொண்டு அல்லா ஆணுவத்தால எங்க ஆக்கிரத்தை சீராக்குவாங்க உம்மாமோட உமார் பிள்ளைகளோட படக்கூடிய கஷ்டங்கள் அல்லாஹ் குரானப்படுத்திருக்கிறார் அதனால தான் உம்மா தாய் தந்தருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை குரான சொல்லி தந்திருக்கிறார் மா தாயிரோட எப்படி கண்ணியமா பேசணும் அருமையாக பேசணும் வயசாளி ஆகிட்டாங்க அந்த அந்த உம் பார்த்து நீங்க வார்த்தைய கூட சொல்லாதீங்க அதாவது மனசை நோக்கிக்க கூடிய எந்த பேச்சையும் பேசப்படக்கூடாது சில நேரம் சில தாய்சந்தும் உண்மை கிட்ட தொழுமை இல்ல வாப கிட்ட தொழுமை இல்ல அல்லது வாப தவறான சில பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கிறார் தவறான சில தொடர்புகள் வச்சிருக்கிறார் இருந்தாலும் கூட ரொம்ப அன்பான முறையில தான் அவங்களுக்கு அந்த புத்திமதிகள் சொல்லப்படும் யாருக்கோ சொல்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லக்கூடாது நாங்க நன்மையை தான் ஏவுறோம் அதுவும் அவங்களோட கண்ணியம் பாதுகாக்கப்படும் நன்மை ஏவக்கூடிய நேரத்தையும் கண்ணியம் பாதுகாக்கப்படுவனும் பாவங்கள் தடுக்கப்படக்கூடிய நேரத்தையும் கண்ணியங்கள் பாதுகாக்கப்பட அவங்களுக்கு வயசான வயசான வார்த்தைகளை கொண்டு அவங்களோட பேசுங்க அல்ல சொல்றான் இறக்கமான வார்த்தை கொண்டு பேசுங்க உள்ளங்கள் நோவக்கூடிய வார்த்தைகளை கொண்டு பேசாதீங்க எனவே கன்னியாத்துக்குரிய மேலாண் தாய்மார்களே சகோதரிகளே இந்த தீனுடைய முதாக்கராக்கள் வீட்டுல செய்யப்படக்கூடிய உழைப்பு இதுதான் அசலானது வெளிய வந்து இந்த பயன் கேக்குறீங்களே இந்த முதாக்கராக்கள் நடக்கிறேன் இது இதெல்லாம் எடுக்கண்டா இதுல எல்லாத்திலேயும் சாரம்சம் ஒவ்வொரு வீடும் வீடுகளை போல மற்ற மபியுடைய காலத்துலாதா பெண்களுடைய பெருசோ அது பிரச்சனை இல்ல நபியுடைய சிறிய அமைப்புல ரொம்ப எளிய அமைப்புல தான் இருந்துச்சு எல்லாம் குச்சில் வீடுகளா இருந்துச்சு வரிச்சு தவறுகளா இருந்தது கூரைகள் எல்லாம் அந்த ஈட்ட மூலைகளா நேயப்பட்டு போடப்பட்டிருந்தது வீடு சின்னதோ பிரித்தோ அது பிரச்சனை இல்ல அந்த காலத்தில் நடந்த அமால்கள் நடக்கணும் அதை எதிர்பார்த்துதான் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வீடும் வீடுகளை போல ஒவ்வொரு பள்ளிவாசரும் காலத்தில் என்னென்ன அமால்கள் என்னென்ன முயற்சிகள் அந்த மசிது நபியில நடந்ததோ அதே முயற்சிகள் அதே அமல்கள் ஒவ்வொரு பள்ளி வாசலையும் நடைபெறும் செய்யப்படும் எனவே கண்ணியத்துக்குரிய மேலாக தாய்மார்களே சகோதரிகளே எனக்கு உங்களுக்கு தேவை அல்லாவுடைய பொருத்தம் தான் அல்லாவுடைய திருப்தி தேவை நாங்க நீங்க கண்ணை மூடக்கூடிய நேரத்தில் எு எங்கட எஜமானன் அந்த அல்லாத்தால எங்களை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையிலும் அவ்வளவுதான் விஷயம் எல்லாத்தையும் புளிஞ்செடுத்த அதுதான் நீங்க கண்ணை மூடக்கொல எங்கட ரப்பு எங்களை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில எங்க பிரியும் உழைப்பு செய்யறது இந்த அமல்கள் செய்யறது எல்லா முயற்சியுடைய சாராம்சம் எனக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மௌத்து கிடைச்சிடும் இதனால வேற எதுவும் நோக்கம் இல்லை இந்த முயற்சிகளால பேரோ புகழோ பாராட்டோ நாங்க அப்படி செய்றோம் இப்படி செய்யறோம் எங்களால் இப்படி எங்களை ஏரியால இப்படி முயற்சி நடக்குது எங்களை வீட்டுல இப்படி எல்லாம் நடக்குது அது பேச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அது சொல்றேன் இன்னொருத்தோட யாரையாவது ஆர்வம் கூட்டுறதுதான் சொல்றது வேற விஷயம் அப்படி இல்லாம இது புகழுக்குரிய விஷயம் அல்ல இதெல்லாம் புகழ் புகழ்த்துக்கு உள்ளதல்ல இதெல்லாம் புகழுக்குரிய அமல்கள் தான் யாரு கிட்ட பார்க்கணும் அல்ல இடத்துல இந்த முயற்சியிலும் தாய்மார்களே சகோதரிகளே எங்கடீன் சீராக வேண்டியிருக்கிறது எங்களோட நம்பிக்கை சீராக வேண்டியிருக்கிறது எங்களோட கவனம் எல்லா நிலைமையிலேயும் அந்த அல்லாவின் பக்கம் கட்டாயம் இருக்கணும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கவனம் அல்லா விட்டு திரும்பிட்டேன்னு சொன்னா அது அல்லாவுடைய அல்லாட புறத்திலிருந்து வரக்கூடிய உதவி தடையாவுக்கு வேற ஒன்றின் பக்கம் போவதன் மூலமாக இந்த வத்துக்களின் பக்கம் போவதன் மூலமாக அல்லாவுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய உதவி இல்லாம போகுது வேறொன்றும் இல்லை பெரிய ஒரு நஷ்டம் உண்டாகுது உதாரணத்துக்கு சொல்றேன்னா யுத்தம் இஸ்லாத்துல ஒரு முக்கியமான நடந்த அந்த யுத்தத்தில் அதிகமாக இருந்தாங்க அடுத்த கை காப்பீர்கள் குறைவாக இருந்தாங்க அவங்க எண்ணிக்கை குறைவாக இருந்தது கவனம் எல்லா நிலைமையிலையும் அல்லாவின் பக்கம் தான் இருந்தது எங்களுடைய எண்ணிக்கை கூட இருந்தாலும் குறை இருந்தாலும் வெற்றியத்தாரது அல்ல தோல்வியத்தானது அல்ல எங்கள்கிட்ட ஆயுதங்கள் அதிகமா இருந்தாலும் வெற்றியத்தானது பயிற்சி இருந்தாலும் பயிற்சி இல்லாத்தையும் வெற்றியத்தானது அல்ல இந்த சிந்தனை தான் சகாபாக்களுடைய சிந்தனை ஆனால் இந்த துணையினுடைய யுத்தத்துல சகாபாக்கள் சிலர்களுடைய கவனம் அல்லாவின் அதிகமா இருக்கிறோம் தானே எனவே அந்த காப்பிடுதலை அடிச்சிடலாமே எங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொள்ளலாமே என்ற சிந்த உள்ள வந்தான் இந்த தவறான கொஞ்சம் திரும்பினதனால அல்லா என்ன செய்தான்னு தெரியுமா இவங்க அதிகமானவங்களா இருந்தும் கூட அல்லா தோல்வியை தாக்கினான் அல்லா சொல்றாங்க சொல்லிக்கா உங்களுடைய அதிகம் நீங்க கூடுதலாக இருக்கிறது நீங்க அதிகமா இருக்கிறது உங்க உள்ள பேராச்சரியத்தை உள்ளாக்கியது அதிகமா இருக்கிற அடிச்சு அவளை பிடிச்சிடலாம் எங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம் வந்தது தான் உங்களோட தோல்விக்கு காரணம் என்ற பொறுத்திருந்து வரக்கூடிய உதவி இல்லாம போட உதவி தடையாவது காரணமாக அமைச்சு நீண்ட சம்பவம் அதுல அந்த ஒரு தந்தை ஒரு வாப்ப அவருக்குள்ளைகள் இருந்தாங்க அந்த பாப்பா அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது அந்த தோட்டம் அதை பார்க்கலாம் சகோதரிகளே தாய்மார்களே அந்த தோட்டத்துக்கு அல்ல அதை இறக்கினார் ஏன் அதாபு இறக்கினார் அந்த சம்பவத்தை சொல்லிருக்கிறார் நடந்த சம்பவம் வருடங்களுக்கு முன்னால நடந்த சம்பவம் ஆனா அந்த கண்ணுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி அந்த ஒரு வாப்பம் அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்துல அவர் விவசாயம் செய்வார் ஏதாவது அதாவது விதைப்பார் அத அறுவடை செய்வார் அந்த தோட்டத்துல அதாவது முளைச்சலை செஞ்சு அதை ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பார் இந்த வாக்க பௌத்தானுடனே பிள்ளைகள் அந்த தோட்டத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த தோட்டத்துல பிள்ளைகளுடைய கவனம் கொஞ்சம் துன்யாவின் சென்றது பிள்ளைகள் அதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள ஒரு வெட்டி அறுவடை செஞ்சு எடுத்துக்கொண்டு நாங்க வந்துடுவோம் நெருப்பு வந்து அந்த தோட்டத்தை அப்படியே எரிச்சி அப்படியே வந்தது அல்லாப்புற அல்ல சுக இந்த சம்பவத்தை சொல்லி இழிவுமா நாங்கள் எல்லாம் அப்படியே வெற்றி எங்களுக்கு அறுவடை செஞ்சு எடுத்து முழுமையாக நாங்களே அதை அனுபவிக்கணும் கொடுக்க கூடாது என்ற ஒரு சிந்தனை மாற்றமான ஒரு அமையும் கண்ணிய சகோதரிகளே எங்களுக்கு வேற வழியில தருவான் இன்றைக்கு எத்தனையோ பேர் அவர் இல்லாட்டி எங்களோட வாழ்க்கையே இல்லைன்னு சொல்ற சொன்ன சொல்லப்பட்ட எத்தனையோ பேர்த கண்ண அல்லா மூட வச்சு நடத்தி காட்டுறான் நடத்தி காட்டுறான் அல்ல இவர் அல்லாவுடைய அடிமை இவர் அல்லாஹ் எங்களுக்கு முடிவு செய்ய கொண்டு வந்து பல வழிகள் எனவே சகோதரர்களை யாராலையும் எங்களுக்கு நிம்மதியை தரவும் இயலாது யாராலையும் எங்களை சந்தோஷப்படுத்தவும் இயலாது யாராலேயும் எங்களுக்கு வெற்றியை தரவும் இயலாது யாராலேயும் எங்கள காரியங்களை நடத்தி முடிக்கவும் இயலாது எங்களோட முழு விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் அல்லா தான் என்னோட பிள்ளைகளுடைய விஷயத்துல பிள்ளைகளால நிம்மதியை காரணமல்லாம் பிள்ளைகளால நிம்மதியை இல்லாமாக்குறதும் அல்ல எதால நிம்மதியை எதிர்பார்க்கிறோமோ அவன் நாடினா அதாலே நிம்மதியை இல்லாமாக்குவான் எதால வெற்றியை எதிர்பார்க்கிறோமோ அவன் நாடினா அதாலே தோல்வியை உண்டாக்குவான் எதால கண்ணியத்தை எதிர்பார்க்கிறோமோ அவன் நாடினா அதாலே கேவலத்தை உண்டாக்குவான் எத கேவலம் என்று நினைக்கிறோமோ அதால கண்ணியப்படுத்துவான் எதை தோல்வியை அவன் நாடினா அதால வெற்றியை தருவான் மூலம் கண்ணியத்தையும் தரையில வெளி ரங்கத்தில கேவலமா இருக்குது அவனுடைய முடிவு கண்ணியமாக அமைது வெளி ரங்க கண்ணியமா இருக்கிறது முடிவு கேவலமாக அமைது அவங்களுக்கு அந்த முனாபிக்கா சுபாலுமோ அல்லா சுபகன அதாலே அவங்கள கண்ணியப்படுத்தினா அதால இதன் கண்ணியப்படுத்தினான் ஏற்கனவே கண்ணியமானவங்க அவங்க அவங்க கேவலப்படுத்துறதுக்கு மக்கள் என்ன சொல்லுவாங்க நாங்க உங்களுக்கு மரியாம எனக்கு முன்னாத்தா போன இருக்கிறேன் ஒரு பெரிய ஒரு தவற செஞ்சுட்டீங்களே ஒரு பெரிய தவறான ஒரு வேலையை செஞ்சிட்டீங்களே கேவலமான வேலையை செஞ்சிட்டீங்களே சொன்னாங்க சகோதரிகளை தாய்மார்களே அல்லா குழந்தைய உண்டாக்கினான் குழந்தைய வெளியாக்கினான் அந்த குழந்தைய குழந்தையா இருக்கக்கொளே பேசவும் வைத்தான் அதை குழந்தையாக மடியில் இருக்கக்கொள்ள அல்ல பேச வைத்தான் இன்னி ரசூனு அசாமியல் பிதா அந்த வார்த்தைகள் அல்ல புறாந்து சொல்லி காட்டானே அந்த வார்த்தைகளை அந்த இத்தாலை திறந்துள்ள குழந்தையா இருக்கிறான் நடக்கிறந்த உடனே எங்களை இணைய உடல்ல உடல்ல முழு சக்தியை தந்து எங்களை உறுப்புகள்ல சக்தியில முழுமையாக அல்லாக்கு தர முடியும் அவன் நாடினால் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே கண்ணியம் கேவலம் அவன் கையில தான் இருக்குது வெற்றி தோல்வி அவன் கையில தான் இருக்குது சந்தோஷம் கவலை அவன் கையில தான் இருக்குது பிள்ளைகளால சில நேரம் திருமணங்களால நிம்மதியை எதிர்பார்ப்புறாங்க சில செலவங்கட வாழ்க்கையை பார்க்கிறோம் திருமணத்துக்குள்ள இருந்த நிம்மதியும் போச்சு திருமணத்துக்கு முன்னால நிம்மதியா இருந்தவங்க அவங்க திருமணத்தோட இன்ன நிம்மதியை எதிர்பார்த்து திருமணம் செஞ்சாங்க ஆனா சில நேரம் அதே திருமணம் இருந்த நிம்மதியும் இல்லாமக்குது குழந்தைகளால நிம்மதி சந்தோஷத்தை எதிர்பார்க்கறவங்க எச்சனையோ பேரின்னா குழந்தைகளால சந்தோஷத்தை இருந்த சந்தோஷத்தையும் இல்லாமக்கிடுவாங்க எனவே குழந்தைகளை கொண்டு சந்தோஷத்தை சாரதம் அல்ல குழந்தைகளுக்கு செஞ்சு காட்டான்னு சொன்னா உங்க எங்கட கவனம் இந்த வஸ்துக்களின் பக்கம் போக கூடாது எங்கட கவனம் எல்லா நிலங்களையும் அல்லாவின் பக்கம் போகணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் மாற்றி செஞ்சு காட்டுறான் சகோதரிகளை தாய்மார்களை எல்லா நிலைமைகளையும் அல்லாதோ நோயோ இந்த கையேண்டி மூலம் தான் அந்த நிலைமைகளை சீராய்க்கணும் விஷயங்களை முறையிடும் அவருடைய உள்ளத்துல நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கன்னியசுகுரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே சில நேரம் சில விஷயங்களை நாம சொல்லிடும் சொன்ன உடனே உள்ளத்துக்கு படுவது சில நேரம் பல தடவைகள் சொல்லியும் படுவதில்லை அப்ப பட வைக்கிறவன் படாம ஆக்கிறவனும் அவன் தான் உள்ளங்களுடைய சொன்னக்காரன் அவன் தான் எனவே கண்ணிய சுக்ரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே எங்க எல்லா பிரச்சனைகளையும் அல்லாக்கிட்டே சொல்வது அதே போல நாங்க நாங்க தீனுடைய இல்லை படிக்கணும் இல்லை படிக்கிறது மார்க்கத்தை விளங்குறது ஹதீச விளங்குறது மார்க்கத்தை விளங்கணும் புராணம் நல்லா விளங்கணும் கஷ்டத்திட்டங்களை விளங்கணும் குடும்ப வாழ்க்கை எப்படி எந்த அமைப்புல அந்த குடும்ப வாழ்க்கை அமைச்சா அல்லாட பொருத்தம் கிடைக்கும் பிள்ளைங்களுடைய வளர்ப்பு பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் உள்ளதிகளே அடிப்படையில் அந்த அடிப்படையில் முயற்சியை திருப்தி கிடைக்கும் வாழ்க்கையை நிம்மதியும் அதே போல எல்லா நிலைமையிலேயும் அல்லாத சிந்தனை அல்லாத பயம் சகோதரிகளை எங்களுக்கு மக்களை சந்தோஷப்படுத்துறது நோக்கம் இல்லை ரபு என்னைய அவன் திருப்தி செய்வார் அல்லாத சிந்தனையோட என்னோட வாழ்க்கை அமையும் நாங்க சரதா போடுறது நாங்க முகம் போடுறது நாங்க அபாயம் போடுறது இதெல்லாம் நோக்கம் நாங்க அல்லாத சிந்தனையோட செய்யறோம் அல்லாவுக்காக செய்யறோம் பெண்ம தண்ட அழக மறக்கிறத கொண்டு ஒரு பெண்மணி தண்ட உடலை தாய்மார்களே சகோதரிகளே அந்த விஷயங்கள்லையும் எல்லா நிலைமையிலையும் எங்கட வீட்டு சூழல்களையும் நாங்க சீராய்க்கலாம் எங்க வீட்டுல தீனுடைய முதாக்கிராக்கள் தீனுடைய பேச்சுக்கள் அல்லாவோட சிந்தனையை உண்டாக்கக்கூடிய சூழல் தான் எங்க வீட்டுல இருக்கும் அல்லாவ மறக்கடிக்கக்கூடிய உண்டாக்கூடிய பரக்கரிக்கக்கூடிய சூழல் வீட்டில் இருக்கவே கூடாது நிறைய கருவிகள் நிறைய சாமான்கள் ஒவ்வொரு நாட்டிலே புதுச்சு புதிச்சா கண்டுபிடித்து கண்டுபிடிச்சு நிறைய சாமான்கள் நாட்டுக்கு வந்து இறங்கிக் கொண்டே இருக்கிறது பசாருக்கு வந்து இறங்கிக் கொண்டே இருக்குது நாங்க அங்க விற்கிறது எல்லாம் போடுறது இல்லை கொ அல்லாத சிந்தனை இல்லாமல் புரிசா இருக்குது இருந்தாலும் சரி அது வீட்டு பக்கமும் கொண்டு வரக்கூடாது வீடுகள் சூழல்கள் அதே போல என்ன குடும்ப வாழ்க்கை நிறைவேற்றுவதற்கு கணவனுக்கு வழிபடுறது கணவனுடைய திருப்பி எதிர்பார்க்கிறது பேச்சுக்கு பேச்சு பேசக்கூடாது பெண்கள் தன் ஆண்களோட பதிலுக்கு பதில் வழக்கமா போச்சு அது பெரிய பேச விடிய அதனால நாங்க அதாவது தன்மை கொண்டு வந்து தாராளோ அதற்கொண்டு திருப்தி அடைகிறது இருக்கிற போதுல கணவர் அவரால் செய்ய ஏதா கொண்ட செய்ய வைக்கிறது அது பெரிய தவறு அது அந்த கணவனுடைய அந்த அந்த கணாத்துடைய தன்மை இல்லை என்ற அடையாளம் ஆகி ஆண்கள் அவங்க தொழில் பெருசா இருக்குது ஆனா முழுக்க கடன் பணம் ஆயிடுக்கும் கடை கடையில சாமான்கள் நிறைய இருக்குது ஆனா அதெல்லாம் கடனுக்கு எடுக்கப்பட்டதாக இருக்கும் நானும் வெளிதங்கத்துல கடையையும் கடையிலிருக்கிற சாமானத்தையும் பார்த்து முடிவு செய்யலாது இவற்ற நிறைய தள்ளி இருக்கும் முடிவு செய்யலாது அதனால கண்ணியத்துக்குரிய மேலே பாவிக்கிறது ஓடுற தண்ணி தானே அதுக்கு எல்லாம் கேட்க மாட்டான் கடல்ல உள்ள தண்ணிய தண்ணிய பத்தி எல்லாம் நீ எவ்வளவு பாவிக்க அது கடல் தானே கூட பாவிக்க கூட பறக்கடும் உங்களுக்கு தேவையோட அதிகமா பாவிச்சீங்கன்னா அதுக்கு ஜவாபு அதுக்கு கேளுக்கான கேட்கப்படும் அதனால தாய் மாதிரி சொல்லி வீண் விரயம் அது இல்லாமல் வீண் நிலையம் தீர அது வீழ்நிலையம் செய்யக்கூடியவங்க சகோதரர்கள் சாப்பிடுங்க புரியுங்க மேலதிகமானவங்க உங்களோட ஆக்கிரத்துக்கு ஆக்கிரத்துக்கு அனுப்பி வைங்க தேவைக்கு பாவீங்க தேவைக்கு மேலதிகமா உள்ளதை கொண்டு ஆக்கிரத்தை செய்ய ஆக்கிரத்தை சம்பாதிச்சுக்கோங்க தெரிய மேலாண் தாய்மார்களை இந்த அடிப்படையில எங்களோட வாழ்க்கை எங்கள்கிட்ட அந்த இசாத்துடைய தன்மை குடும்ப வாழ்க்கைய சந்தோஷமா ஆக்கி கொள்றது அதே போல எங்க அக்லாக்கள் எங்களோட இனப்பந்துக்கள் ஆதரிச்சு கொள்றது குடும்பத்தை பிரித்து நடக்க கூடாது ஏதாவது யா மன்னிக்கிறது மக்கியவங்களை மன்னிக்கிறது மக்கியவங்களால ஏதாவது தவறு நடந்தாலும் மன்னிப்பு கொடுக்கிறது இப்படி நல்ல பண்புகளோட நல்ல தன்மைகள் எங்களோட வாழ்க்கையில உண்டாயிட்டது கணவன் மனைக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்கணும் இனபலுக்களுக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்கணும் முஸ்லிம்க்கு மத்தியில பிரிவினை உண்டாக்கணும் மே இல்லாம இது அவன் குழு முயற்சியும் அதுதான் அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது அதுக்கு சந்தர்ப்பத்தை உண்டாக்கவே கூடாது அதனால கண்ணியத்துக்குரிய மேலாண் தாய்மார்க்கே சோர்லே எங்களுக்கு அல்லாட பொருத்தத்த நாடு அல்லாட திருத்திய நாடு எங்களை எல்லா முயற்சிகளும் நடைபெறணும் எஸ்லாத்தோட நடக்கணும் இந்த அடிப்படையில கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டோம் நாங்க நீங்க கொஞ்ச நாள் சிரமப்பட்டுட்டு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு தியாகத்தோட இந்த வாழ்க்கைய புடிச்சு கொள்வோம் வேண்டாம் இன்ஷா அல்லாஹ் கண்ணமூடக்கூடிய நாள் அது பெருநாளாக அது ஒரு சந்தோஷமான நாளாக அதுக்கு பின்னால என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம் அந்த எல்லா இடத்துலயும் அல்லாஹ் தண்ணியப்படுத்துவா முடிவாக மேலான சொற்கம் தந்து அதுல அல்லா எங்களை உழைப்பு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு இந்த ஆண்டு என்னிடத்துல வருவதற்காக வேண்டிதான் அல்லாத பாதையில போங்க ஜமாத்துக்கள்ல போங்க தீனுடைய பாதையில போயிட்டு முயற்சிகள் செய்யுங்க சில தியாகங்கள் செய்யுங்க அவங்களோட ஆண்களோட அல்லாத பாதையில் நீங்க போங்க எங்களோட வாழ்க்கையில அது இந்த தீன் தீனுடைய மகத்துவம் உள்ளத்த வாழ்த்துதான் நீனோட ஒரு கவலை உண்டாகி கொள்றதுக்கு தான் போகிறாங்க சொல்லி சொல்றான் அதனால சார்